சத்து சரப்பிரமனே நமக ஓம் சத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகநாறு முகன் நம்பிக்கை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்குகனே இப்பியினிடையெழும் ரசதம்போல் என்றுமாய் இலகி இன்பாகி உப்பிட ஒப்பிட ஏதுமின்றி பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறைமையை தூள அருந்ததி நியாயமே என்ன செப்பினன் ஆறும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் நானாஜீவாத கட்டளை நூல் நாம் பார்த்துட்டு வருகிறோம் சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்தோம் அதாவது அதிகாரியை பொறுத்து உலக உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் அதாவது அதிகாரின பக்குவத்தை பொறுத்து ஒவ்வொருடைய மனநிலையை பொறுத்து வேதாந்தத்திலேயே உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு ஜகா ஜீவ பரம் எப்படி உற்பத்தி ஆச்சு எப்படி ஒடுங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்ம வந்து உத்தம அதிகாரிகளுக்கு நான்கு அதிகாரி இருக்கின்றனர் உத்தம உத்தம அதிகாரி உத்தம அதிகாரி அதம அதிகாரி என்று நான்கு பேர் இருக்கின்றனர் உத்தம அதிகாரிகளுக்கு உத்தம உத்தம அஜாதவாதம் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தம அதிகாரிகள் திருஷ்டி சிருஷ்டிவாதம் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய அதிகாரிகளுக்கு யுகபத்து சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கிறது அதம அதிகாரிகளுக்கு அந்த கிரம சிருஷ்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றோம் இதில் நானாஜி பதக்கட்டில் கிரம சிருஷ்டி சொல்லப்பட்டு இருக்கிறது சாந்தோக்கி உபநிசத்துலேருந்து நமக்கு சேஷாத்திரி சிவனால் நமக்கு அருளியிருக்கிற உலக உற்பத்திங்கிறது ஆரோபம் இந்த கிரமசிருஷ்டி தைத்திரிய உபனிஷத் சாந்தோக்கி உபனிஷத்திலிருந்து நமக்கு சேஷாத்திரி சிவனார் அருளியிருக்கின்றார் அதை நம்ம சென்ற வகுப்புலையும் பார்த்தோம் சுத்த பிரமமாகிருக்கின்ற சர்வ சாட்சிய நிலத்திலே அக்கினியை சூடு போல அபிநமாக ஒரு சக்தி உண்டு அந்த சக்தியை அதீத பிரமத்தில் அடங்கியிருக்கும் போது அதுக்கு சுத்தப்பிரமம் என்று பெயர் அந்த சக்தி விசிரும்பித்து சுத்த பிரமத்தை வியாபிக்கும் போது அப்பிரமம் பரவியாபத்தை இருந்தபடியினால் பரப்பிரமம் என்று பெயராம் லட்சண சூரியமாக இருக்கின்ற இந்த சக்திக்கு பிரமத்தினுடைய சன்னிதானத்தை குருட சுமத்தொழி சிறிக்கு இம்பஞ்சனித்தார் போல அபிகிருத சத்துவ அஜோ சமோ குணங்கள் உண்டாயின இவற்றை சுத்த சத்துவத்திற்கு சக்தி என்று பெயர் சுத்த ரசஸ்திற்கு சித்ருவ என்று பெயர் சுத்த தமஸிற்கு சத்ருவ என்று பெயர் இவற்றில் காரணமான ஆனந்தருவ சக்தி உடனே பரப்பிரமங் கூடி என்னும் சுலுத்திய அவஸ்தா அடைகின்ற பொழுது பரப்பிரமம் என்கின்ற பெயர் பரமானந்தர் என்கின்ற பெயர் வந்தது இந்த பெயர் பரமானந்தர் சித்ருவசக்தியுடனே கூடி சர்வ பிரகாசம் என்று சொப்பனாவஸ்தடைகின்ற பொழுது பரமானந்தர் என்கின்ற பெயர் போய் தேஜோமயர் என்று என்கின்ற பெயர் வந்தது இந்த தேஜோமயர் சத்ருவசக்தியுடனே கூடி சர்வ வியாபகம் என்று சாக்கரவஸ்தடைகின்ற பொழுது தேஜோமயர் என்கின்ற பெயர் போய் பரிபூர்ணன் என்கின்ற பெயர் வந்தது முதல் அத்தியாயம் முதல் வாராவில் நம்ம பார்த்தோம் இதில் முதல் வகுப்புலையும் இதுக்கான விரிவுலாம் நம்ம பார்த்தோம் அதுவும் நம்ம சிறு திரும்பவும் விளக்கத்தை பார்த்து நூலுக்கு போகலாம் சென்ற வந்து சுத்த பிரமத்தை பற்றி பார்த்தோம் அந்த சுத்த பிரம வந்து எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் சர்வ சாட்சியாக இருக்கிறது சர்வத்துக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சுத்த பிரமத்தினிடத்துல சக்தி ஒன்று இருக்கிறதுன்னு பார்த்தோம் பிரமத்தினிடத்துல சக்தி ஒன்று இருக்குன்னு பார்த்தோம் அந்த சுத்தம் வந்து அந்த அதீதம் என்பதையும் பார்த்தோம் சுத்த பிரமம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதீதம் அதீதம்னா மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத வஸ்து எதுவோ அது அதீதம் அது பிரம்மம் வந்து மனதுக்கு வாக்குக்கும் எட்டாது மனதுனால நினைக்க முடியாது வாக்குனாலே இப்படின்னு சொல்ல முடியாது அதுதே சுத்த பிரம்மம் என்ற விஷயத்தையும் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் சக்தி அடங்கியிருக்கும்போது அதற்கு பிரம்மம் என்று பெயர் சக்தி அடங்கி இருக்கும்போது அதுக்கு சுத்தப்பிரமம் என்று பெயர் சக்தி வெளிப்பட்டு பறந்து எங்கு வியாபத்து இருக்கும்போது அதுக்கு பரப்பிரமம் என்று பெயராம் சக்தி வந்து வெளிப்பட்டுச்சு அது எங்கு வியாபத்து இருக்கு அதுக்கு பரப்பிரமம்னு பெயர் சுத்தப்பிரமம் வரப்பிரமம் பரப்பிரமத்துக்கு லட்சணம் சொல்ல முடியாது அதனால அதை வந்து லட்சணூன்யம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரப்பிரமத்துக்கு லட்சணம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால லட்சண சூன்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரப்பிரமத்தனிடத்தில் இருக்கே அதனிடத்துல ிகிறத அதாவது பிரிக்க முடியாத அவிகிறதுனா பிரிக்க முடியாத மூன்று ஒன்றாயிருப்பதானா மூன்று குணங்கள் உண்டாயின பரப்பரம் அடுத்த நிலத்தில் பிரிக்க முடியாத குணங்கள் மூன்று குணங்கள் உண்டாயின இது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் என்று மூன்று இதுல சுத்த சத்துவத்திற்கு அதாவது என்று பெயர் ஆனந்தரூப சக்தி என்று பெயர் சுத்து ரசஸ்திற்கு அதாவது பரிசுத்தமான ரசோகுணத்துக்கு சித்தரூபசக்தி என்று பெயர் சுத்தமான சுத்து தமசிற்கு அதாவது பரிசுத்தமான தமோகுணத்திற்கு சத்ருபசக்தி என்று பெயர் ஆனந்த ரூபசக்தி சித்துரூபசக்தி சத்ரூபசக்தி சத்துவம் வந்து ஆனந்தம் ரஜோகுணம் சித்து தமோகுணம் வந்து சத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஆனந்த உபசக்தி எப்படி இருக்குன்னு கேட்டால் அத்வைத ஆனந்தமாயும் அத்வைத ஆனந்தம் அத்வைதம் ஒன்று ஒன்றாக இருக்கிறது தான் பெரிய ஆனந்தம் துவைதம் வந்துச்சுனாலே துக்கம் வந்துச்சு பயம் வந்துருச்சு ஆனால் பிரம்ம வந்து அத்வைதமான பொருள் அப்படிப்பட்ட அது ஆனந்தமாக இருக்கிறது அது நிறதி செய்ய இருக்கிறது தத்தாகாரம்ஐ தத்தாரமான பிரம வடிவமாகவும் இருக்கக்கூடியது ஆனந்தமாக இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அதுதான் ஆனந்த சுரூபம்னு சொல்கிறது அதத்தே சக்தி என்று சொல்லப்படுகிறது ஆனந்த ரூபம் ஆனந்த சுரூபம்னா என்னான்னு கேட்டால் சுபாபம் சுரூபம்னா சுபாபம்னு அதனுடைய தன்மையே அப்படித்தான் இருக்குது ஆனந்த வடிவம் இது பிரம்ம வந்து ஆனந்த வடிவம் எப்படி கரும்புக்கு இனிப்போ வேம்புக்கு கசப்போ சுபாவமோ அப்படி பிரம்ம வந்து ஆனந்த ஸ்வரூப சுபாபம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பிரம்ம வந்து ஆனந்த சுரூபம் என்று தெரிந்து கொள்ளணும் கரும்பு எப்படி இனிப்போ வேம்பு எப்படி கசப்போ அதனுடைய சுபாவமோ அதே போல வந்து ஆனந்த வடிவம் என்று தெரிந்து கொள்க அப்புறம் சித்துருவ சக்தின்னு பிரம்மத்தை சொல்றோம் அதுவும் வந்து சுயம்பிரகாச வடிவமாகும் சித்து சுரூபம் அப்படிங்கிறது அதுவும் சுயம்பிரகாச வடிவமாகும் அதாவது பிரஜானம் பிரம்மம் அதாவது பேரறிவு பிரபமாய் இருக்கிறது என்று மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி சூரியன் சுயம்பிரகாசமோ அப்படி சுய அறிவு பிரகாசமாக இருக்கக்கூடியது பிரமம் சூரியன் வந்து சுயம்பிரகாசம் தான பிரகாசித்துக் அடுத்த பொருள்களையும் விளக்கு விக்கின்றது அதனால் சுயம்பிரகாசம் அதே போல பிரம்மம் வந்து அறிவுஸ்வரூபமாக இருந்து கொண்டு த உலக பொருள் தானும் சாட்சியாக இருக்கிறது உலகப்பொருள் ஜெகஜீவ பரத்தையும் விளக்குவிக்கின்றது அதனால் அது சித்து ரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் மொதல் ஆனந்தபூர் ரூபம் இப்போ சித்துரூபம் அப்புறே சுத்தமசிற்கு அதாவது உண்மையான ரூபசக்தி ஆகும் தமசுங்கிறதுக்கு சுத்த தமசிற்கு உண்மை ரூபசக்தி என்று பெயர் அதாவது உண்மையான சத்து அதாவது சத்துலேயே வந்து மூணு இருக்கு பிராதிபாசிக சத்து வியாபகாரிய சத்து பரமாத்திய சத்துன்னு மூணு இருக்கு அதாவது கனவில் பார்க்கறது எல்லாம் பிராதிபாசிக சத்து விழிப்பில் பார்க்கறது எல்லாம் வியோகாரிய சத்து நனவில் சுலுத்தி வந்து பார்க்கறது பரமாசீக சத்து கனவுல பார்க்கறது பிராதிபாசிக சத்து விழிப்பு காலத்துல பார்க்கறது வியோவகாரிய சத்து நனவில் சுலுத்தி ஞான நிலையில அறிந்து கொள்வது பரமாத்திக சத்து அதுதான் பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அது முக்காலத்திலும் இருக்கிறது அது பரமாத்திக சத்து அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் பரப்பிரமம் ஆனந்த உருவ சக்தியுடனே கூடி சர்வானந்தங்கிற சுழ்த்தி அவசை அடைகின்ற போது பரமானந்த பெயர் வந்துருச்சு பரப்புறமா ஆனந்தருவசக்தியுடனே கூடி சர்வானந்தங்கிற அந்த சுளுத்தி அவஸ்தையில் தூக்கத்தில் பரமானந்தருங்கிற பெயர் வந்துச்சு அந்த பரமானந்தர் சித்திருவசக்தியுடனே கூடி சர்வ பிரகாஷமாக இருக்கக்கூடிய கனவு அவஸ்தையில் அதற்கு அந்த பரமானந்தருக்கு தேஜோமயர் என்கின்ற பெயர் வந்தது தேஜோமையர் சத்ருவசக்தியுடனே கூடி சர்வ வியாபகம் இங்கு வியாபகத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு நிலைக்கு வரும்பொழுது அதுக்கு பரிபூரண என்கின்ற பெயர் வந்தது அதற்கு பரிபூரண என்கின்ற பெயர் வந்தது தேஜோமயர் சத்ருபசக்தியுடனே சேர்ந்து சர்வ வியாபகங்கிற சாக்கரவஸ்தை அடைகின்ற பொழுது பரிபரணங்கு வந்தது சர்வ ஆனந்தமாய் சுழித்த அவஸ்தையில் இருப்பதால் பரமானந்தர் என்று பெயர் சொல்லப்பட்டது எப்படி ஆனந்தம் இருக்கிறதோ அப்படி சர்வ ஆனந்தமாய் சுழித்த அவஸ்தையில் இருப்பதால் பரமானந்தர் என்கின்ற பெயர் சொல்லப்பட்டது கனவில் வெளியிலும் உள்ளிலும் இருட்டாக இருந்தாலும் பொருள்களை எப்படி நம்ம பிரகாசமாக அறிகின்றோமோ அப்படி அறிவு பிரகாசமாக இருப்பதால் அந்த பிரமத்துக்கு தேஜோ வயர் என்கின்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது கனவுல வந்து இருட்டுக்குள்ளே படுத்து கிடக்கும் இருட்டு வெளியே இருட்டு உள்ளே இருட்டு ஆனால் பிரகாசமாக கனவுதாங்குது இது எங்கேருந்து இது பிரகாசம் வந்துச்சு அதே போல ஆத்மாடைய பிரகாசம்தான் அதனால பிரம்ம வந்து தேஜோமயர் ஆத்மானாலும் பிரம்மனாலும் ஒன்று தான் பிரம்ம வந்து தேஜோம் என்கிற பெயர் வந்தது அதாவது அதாவது நனவில் அதாவது சாக்கர வசதியில் உலகம் அறிவது போல பிரம்ம பரிபூர்ணமாய் வியாபத்தி எங்கு இருப்பதால் பரிபூரணம் என்கின்ற பெயர் வந்தது எங்கு வியாபித்து நம்ம எப்படி விழிப்புல பார்க்குறோமோ அதைப்போல எங்கு வியாபித்து இருக்கிறதுனால அதுக்கு பரிபூரண என்கின்ற வந்தது இப்போ நம்ம இது பார்த்ததெல்லாம் பிரம்மத்தனுடைய நிலைகள் பிரம்மத்தனுடைய அவஸ்தைகள் அப்படிங்கிறத பிரம்மத்தனுடைய இதை பார்த்துருக்குறோம் நல்லா யாபத்தில் இதுக்கு அடுத்து பொதுவாக இன்னும் ஒரு விஷயம் ஐந்து அவஸ்தைகள் உள்ளன சாக்கரம் சொப்பன சுலுத்தி துரியம் துரிய ஐந்து இருக்கிறது சாக்கரம் சொப்பன சுலுத்தி துரியம் துரிய என்று இருக்குது அதில் நான்கு மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்கொடுறோம் இந்த நூலில் நம்ம விசாரணைக்கு நான்கு அவஸ்தைகளாக சொல்லப்படு சொல்லப்படுகிறது சாக்கரங்கிறது விழிப்பு நிலை சொப்பனுங்கிறது கனவு நிலை சுளுளுத்திங்கிறது தூக்க நிலை இந்த மூன்று எல்லாத்துக்கும் நம்ம அனுபவத்தில் இருக்குது சாக்கரம் சொப்பனை சுளுத்தி மூன்று அனுபவத்தில் இருக்குது இதுக்கடுத்து துரியம்னு ஒன்று இருக்குது துரியம்னால் அது சமாதி நிலைன்னு பேரியம்னாலும் சமாதினாலும் ஒன்று தான் தியானத்தினுடைய பரிபக்குவே சமாதி தியானத்தினுடைய பரிபக்குவமே சமாதி இது யோக மார்க்கத்தினால நம்ம அடையலாம் அந்த சமாதி நிலையை துரியத்தை யோக மார்க்கத்தின் மூலமாக அந்த நிலையை அடையலாம் துரிய அதீதம்னு ஒன்று இருக்கே அது மனதுக்கு வாக்குக்கு எட்டாத நிலைன்னு பார்த்தோம் தெரியும் மனதுக்கு வாக்குக்கு எட்டாதது துரிய அதீதம் இப்போ நம்ம எதுக்கு என்ன பார்க்குறோம் தத்துவமசி என்கிற வாக்கியம் இருக்கு தத்துவமசின்னு அதுல தத்வதங்கிறது ஈஸ்வரனை குறிக்கும் தூம்பதங்கிறது ஜீவனை குறிக்கும் அசிபதம் பிரம்மத்தை குறிக்கும் இந்த இடத்துல தத்வதங்கிறது ஈஸ்வரனை குறிக்குது தூம்பதம் சீவனை குறிக்குது அசிபதம் பிரமத்தை குறிக்குது இதில் ஈஸ்வரனுக்கு நான்கு அவஸ்தைகள் உள்ளது இதில் ஈஸ்வரனுக்கு நான்கு அவஸ்தை உள்ளது ஈஸ்வரனுக்கு சாக்கரன் ஈஸ்வரனுக்கு சொப்பனை ஈஸ்வரனுக்கு சுருத்தி ஈஸ்வரனுக்கு துரியம்னு நான்கு இருக்கு அதுக்கடுத்து ஜீவனுக்கு நான்கு அவஸ்தை இருக்கு ஜீவனுக்கு ஜீவனுக்கு சாக்கரவஸ்தை ஜீவனுக்கு சொப்பன அவஸ்தை ஜீவனுக்கு சுருத்தி அவஸ்தை ஜீனுக்கு துரிய அவஸ்தை என்று நான்கு ஜீவர்களுக்கு இருக்கின்றன அதுக்கடுத்து பிரம்மத்துக்கு நான்கு அவஸ்தை சொல்லப்பட்டிருக்கு பிரம்மத்துக்கும் சாக்கரை இருக்கு பிரம்மத்துக்கும் சொப்பன இருக்கு பிரம்மத்துக்கும் சுழுத்தி இருக்கு பிரம்மத்துக்கு துரியம் இருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தற்போதான் ஈஸ்வரனுக்கு துவபதம் ஜீவனுக்கு அசிபதம் பிரம்மத்துக்கு இந்த மாதிரி தத்துவம் மகாவை பாக்கியம் இருக்கிறது அதுக்கு இந்த மாதிரி நான்கு அவஸ்தைகள் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் பரப்புரமம்னு பார்த்தோம் பிரம்மத்தினுடைய துரிய அவஸ்தைங்கிறது தான் பரப்புரம்கிறது பிரம்மத்தினுடைய துரிய அவஸ்தை இருக்கே அதே பரப்பிரமம்னு சொல்றது பரமானந்த சொல்வது பிரம்மத்தினுடைய சுலுத்தி அவஸ்தை பரமானந்தது பிரமத்தினுடைய சுளுத்தி அவஸ்தை தேஜோமயர் பிரமத்தினுடைய கனவு சொப்பன அவஸ்தை தேஜோமயர் பிரமத்தினுடைய சொப்பன அவஸ்தை பரிபூரணன் சொல்றது பிரம்மத்தினுடைய சாக்கர அவஸ்தை என்று அறிந்து கொள்கிறேன் அதாவது பரபிரமம் பரமானந்தம் பரமானந்தர் தேஜோமயர் பரிபூரணன் பரப்பிரமங்கிறது துல்லியம் பரமானந்தங்கிறத சுருத்தி தேஜோமயங்கிறத சொப்பனம் பரிபூரணங்கிறது சாக்கரம் இது பிரம்மத்தினுடைய நிலைகள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து இன்னொரு கருத்து மகா வாக்கியம்னாலே நான்கு இருக்குது அதில் வந்து தத்துவம்சி மகா வாக்கியம்னு ஒன்று இருக்குது அது சாம வேதத்தில் சாந்தோக்கி உபநேசத்தில் முத்தாலக முனிவர் சுவேத கேதுக்கு தத்துவம்சி மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணியிருக்கின்றார் என்று நம்ம வேதாந்தம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும் தத்துவம்சி மகா வாக்கியம் இது வந்து குரு வந்து சிஷியனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வாக்கியம் தத்துவம் அசி மகா வாக்கியம் அது நீ ஆனாய் தத்துனா அது தூம்னா நீ அசி நான் ஆனாய் அது என்று குரு வந்து உபதேசம் பண்ணுகின்றார் அப்படிங்கிறது அந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் அதுங்கிறது தத்தத்தினுடைய லட்சிய அர்த்தம் நீ என்பது தூம்பதத்தினுடைய லட்சிய அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னால பார்க்கலாம் லட்சியார்த்தம் இந்த இடத்துல தத்வத்தினுடைய லட்சியார்த்தம் எதுன்னு கேட்டா பிரம்மம் தூம்புதத்தினுடைய லட்சியார்த்தங்கிறது ஆத்மா அசிபதத்தின் அசிவதம் என்னன்னு கேட்டால் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்று குறிக்கிறது பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்று நமக்கு குறிக்கிறது எதுவோ அது அசிவதம் அசிபதம் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்று குறிக்கும் முன்பு பார்த்த தத்துவம் பதத்தில் அசிவதம் பிரமத்தை குறிக்கிறது என்று அறிந்து கொள்கிறேன் அந்த இடத்துல தத்துவம் வசிங்கிறதுக்கு வேற அர்த்தம் சொல்லப்பட்டது இந்த இடத்துல மகா வாக்கியத்துக்கு வேற அர்த்தம் இருக்கிறது அதனால ஆங்காங்கு அந்தந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இதுவரை நாம் பார்த்தது பரமாத்திய சத்தாகிய பிரமத்தை பற்றியதான் பிரமத்தை பற்றி இது வரைக்கும் நம்ம இது பரமாத்தியமான சத்து இதுவே சத்தியம் இதுவே உண்மையாகும் அதாவது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் முன் வகுப்புலேயே பார்த்தது இப்போ விரிவாக பார்த்துருக்குறோம் இதுக்கு அடுத்த நூல் என்ன சொல்கிறார் இந்த அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பிரம்மத்தினிடத்திலே சுத்தியில் ரஜிதம் போல மூல பிரகிருதி என்ன ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறார் இந்த அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பிரம்மத்திடத்துலே பிரம்ம வந்து அகண்டம் பரிபூரணம் சச்சிதானந்தம்னு சொல்கிறார் அகண்டம் அப்படின்னா கண்டம்னா எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம் அகண்டம்னா எல்லைக்கு அப்பா எல்லை எல்லை இல்லாததுன்னு அர்த்தம் அகண்டம்னா எது காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் வஸ்துனாலையும் வஸ்துன்னா பொருள்னு அர்த்தம் மூன்று நாளையும் எது கண்டிக்கப்படலையோ அது வந்து அகண்டம் அதாவது ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லை அப்படின்னா அது கண்ட பொருள்னு அர்த்தம் எக்காலத்திலும் இருக்கிறது அது அகண்டமானது அகண்ட காலத்தினாலேயும் தேசம் அதாவது ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துல இல்லை அப்படின்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கிறது அதனால் தேசத்துக்கும் கண்டப்படாதது எது விடம்பம் காலத்துக்கும் கண்டப்படாது ஒரு காலத்தில் இருக்குது ஒரு காலத்தில் இல்லை கிடையாது உலகம் எத்தனை தடவை இப்போ வந்தாலும் அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது கால சொல்லலாம் அதனால் இது வந்து அகண்டமானது காலத்துக்கு காலத்துக்கு உட்பட்டது கிடையாது தேசத்தில் உட்பட்டது கிடையாது எது திரமம் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்குது ஒரு தேசத்துல இல்லாமல்லாம் கிடையாது எல்லா தேசம்னா இடம்னு அர்த்தம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வஸ்து வஸ்துனா பொருள்னு அர்த்தம் ஒரு பொருள் நடத்துல பிரம்மா இருக்குது இன்னொரு பொருள் நடத்துல இல்லை அப்படி இல்லாம் எல்லா பொருளிடத்துலயும் பிரம்மம் வந்து இருக்கிறது அதனால கால தேச வஸ்து பரிசத ரஹித பிரம்மம்னு சொல்றது பிரம்மம் வந்து காலத்தினாலையும் வஸ் தேசத்தினாலேயும் ஒரு பொருள்னாலே கண்டிக்க வரையறுக்கப்படாது எல்லைக்கு உட்படாத பொருள் அகண்டமானது அப்படிது பிரம்மம் அதுக்கடுத்து பரிபூரணம்னு இருக்குது பிரம்மத்துக்கு தன்மை இன்னொன்று பரிபூரணம் பரிபூரணம்னா நீக்க மரம் எங்கும் இருக்கிறதுக்கு பரிபூரணம்னு பேர் எங்கும் எது இருக்குன்னு கேட்டால் உதாரணத்துக்கு ஆகாயத்தை எடுத்துக்கிடலாம் ஆகாயம் எங்கும் நீக்க மரம் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிடலாம் ஆகாயம் போல் இருக்கிறது பிரம்மம் இது வந்து சட ஆகாயம் பிரம்ம வந்து சித்த ஆகாயம் அதனால சித்தாகாசம் சொல்வது இந்த நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம் சட ஆகாயம் அறிவற்றது பிரம்ம வந்து சித்த ஆகாயம் அறிவோட கூடிய ஆகாயம் போன்று இருக்கிறது எங்கு வியாபத்து இருக்கிறதுனால நிக்கவர நிறைந்திருக்கிறதுனால அதுக்கு பரிபுரன்னு பேர் ஸ்தாகாசம்னு பேர் சிதாக்காசம் அப்படிங்கிறது பேர் அதுக்கடுத்து அதுக்கு பரிபூரணன் பரிபூர்ணம் எங்கும் இருக்கிறதுக்கு பரிபூரணும் பேர் இதுக்கு அடுத்து அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்ம வந்து சச்சிதானந்தமா இருக்கிறது சத்துன்னா மூன்று காலத்திலும் இருக்கிறதுன்னு அர்த்தம் பிரபஞ்ச உற்பத்திக்கு முதலையும் பிரபஞ்ச உற்பத்தியான பிறகம் பிரபஞ்சம் இல்லாமல் போன பிறகம் எல்லா காலத்திலும் அது இருக்கும் அதனால அது சத்து பிரம்மம் இருக்கு அதனால சத்து அதுக்கடுத்து பிரம்ம வந்து சித்து சுரூபம் பிரம்ம வந்து சகல பிரபஞ்சம் தான அறிவுபமாக இருந்து கொண்டு சகல பிரபஞ்சியும் விளக்கு விற்கிறது எப்படி சூரியன் வந்து தான விளங்கி கொண்டு உலக பொருள்களின் விளக்கு விற்கின்றதோ அப்படி பிரம்மம் அறிவு சுரூபமாகவும் இருந்து கொண்டு உலக விஷயங்களை உலக பொருள்களை விளக்கு விற்கிறது அதனால சித்து சுரூபம் இதெல்லாம் முன்னாலே நம்ம விசாரணை பார்த்துருக்கிறோம் ஆனந்தங்கிறது சுகுஸ்வரூபம் பிரம்ம வந்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சொல்றேன் வடிவம் எப்படின்னு கேட்டா தூக்கத்துல எந்த பொருளும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறதுனால நம்ம ஆனந்த வடிவம் பிரம்ம வந்து ஆனந்த வடிவம் அதாவது மன எங்க எல்லாம் ஒருமைப்பாடு அடிகிறதோ அங்கையெல்லாம் ஆத்மாவனுடைய ஆனந்தம் பிரதிநிம்பிக்கிறது அப்பொழுது ஆனந்தம் நம்ம தெரியலாம் தெரிஞ்சுக்கலாம் பிரமா ஆனந்தங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆத்மா ஆனந்தங்கிறது தெரிந்து கொள்ளலாம் முன்னாலே பிரிய மோத பிரமோதத்தை பற்றி முதல் முன்னால வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால் ஒரு பொருள் கிடைக்கும்போது ஆனந்தம் ஒரு பொருள் நேரத்தில் ஆசை வைக்கும்போது ஆனந்தம் கிடைத்த பிறகு ஆனந்தம் அனுபவிக்கும் போது ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது உள்ளபடிக்கிய பொருள்களில் ஆனந்தம் இல்லை தன்னுடைய சுரூபமே ஆனந்தமாகங்க தெரிகிறது பிரியம் மோதம் பிரமோதம்னு சொல்லப்படுகிறது அதனால் நம்ம ஆனந்த வடிவோம் பிரம ஆனந்த வடிவம் இதுக்கடுத்து நிச்சயமாக இருக்கும்போது ஆனந்தம் தெரியும் திட்டமாக இருக்கும்போது எப்பையெல்லாம் பயப்படுறோமோ எப்பையெல்லாம் துக்கம் வருதோ அப்ப ஆனந்தம் தெரியல நாம் பிரம்மங்கிற நிச்சயத்தில் இருந்தோம்னா நமக்கு ஆனந்தம் ஆனந்தமா இருக்கலாம் திடமே ஆனந்தம் அப்படிங்கறத கருத்து அதாவது நான் ஆனந்த வடிவோம்னு சொன்னா அது ஏன் தெரியல அப்படின்னு நமக்கு சந்தேகம் நம்ம ஆனந்த வடிவம் சரி ஒத்துக்கிடலாம் ஆனால் ஏன் தெரியலை அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணம் இப்போ குரு வீணை வாழ்ச்சிக்கிட்டே இருக்கிறோம் வீணைச்சம் நல்லா கேட்குது கொஞ்ச நேரத்தில் நாதசோரம் மேலதாளம் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீணையும் வாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ நமக்கு வீணை சத்தமே கேட்கல மேலதாளம் நாதசோரம் இதுவதும் கேட்குது விவனச்சி தேங்க போச்சு இது வந்து அதை வந்து இதை காட்டிலே அது கூடுதலாக சத்தம் வந்ததுனால இது தெரியாமல் போச்சு அதே போல் நம்ம சத்துவகுணத்தோடு இருக்கும்போது ஆத்மாவுடைய ஆனந்தம் நமக்கு தெரியுது ரஜோகுண தமோகுணம் வந்த பிறகு ஆனந்தம் தெரியலை இந்த மேலதாள நாதசுவரம் இதுகள்லாம் வந்து ரஜோகுண தமோ குணத்தோடு சேர்ந்தது அதுகளை நிப்பாட்டிட்டோம்னா வீண சத்த நல்லா கேட்கும் அதே போல் ரஜோணம் தமோ குணத்தை நீக்கிட்டோம்னா சத்துவ குணம் இருந்துச்சுன்னா ஆனந்தம் வேற ஒன்று வெளியிலிருந்து அடைய வேண்டியதில்லை நம்மளுடைய சுரூபமே ஆனந்தம் சத்துவகுணத்தில் இருந்தாலே ஆனந்தம் ப்ளஸ் ஞானம் வந்துச்சுன்னா பேரானந்தம் ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா பெரிய ஆனந்தம் இதெல்லாம் சொல்ல முடியாது எங்கும் அப்படிப்பட்ட ஆனந்தம் எது ஞானத்தினால வரக்கூடிய ஆனந்தம் சத்துவகுணத்தோடு இன்னொருக்கா ஞானம் வந்துடுச்சுன்னா பேரானந்தம் இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்கு பார்த்தோம் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பிரம்மம் இருக்கு இதனிடத்தில் சுத்தியில் ரஜிதம் போல மூலப்பிரகிருதி என்னும் ஒரு சக்தி தோண்டிற்று மூலப்படுகிறது ஒரு சக்தி உண்டு அப்ப இந்த பிரம்மத்தை எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டோம் இதன் இடத்துல சுத்தியில் போல சுத்தியில்னா காக்கா சிப்பி இருக்கு அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதுக்கு வெளியாக நமக்கு தெரிகிறது அதனால அது வந்து காக்கா சிப்பி வெள்ளியாக தெரிகின்றதோ அதை போல பிரம்மத்தில் மூலப்பிரகிரு சக்தி உண்டு காக்கா சிப்பிங்கிறது பிரம்மம் மூலப்பிரகிருங்கிறது வெள்ளி இன்னொரு உதாரணம் நிறைய உதாரணம் எடுத்துகலாம் கயிற்று பாம்பு கயிறு வந்து உண்மை பாம்பு வந்து பொய் அதே போல சச்சிதானந்த பிரம்மம் உண்மை அந்த மூலப்பிரகிருதிங்கிற சக்தி இருக்கே இது வந்து பொய்யானது கற்புதமானது அந்த இடத்துல மாறுது நான் மாறுது உண்மை பொருள் அதன் இடத்துல பொய்பொருளாகிய மூலப்பிரகிருதி தோன்றுகிறது இதுக்கு விபர்த்த பட்சம்னு பேர் இது வேதாந்தத்தில் விபர்த்த பட்சம்னு சொல்லுவாங்க கயிறு பாம்பாக தெரிகிறது கட்டையில் கல்வனாக தெரிகிறது காக்காட்சிப்பி வெள்ளியாக தெரிகிறது இதெல்லாம் விபர்த்தபட்சம் ஒன்று இன்னொன்றாக மாறி தெரிகிறதுக்கு விபர்த்தபட்சம்னு பேர் வேதாந்தத்துக்கு இதுதான் உடன்பாடு இதில் எத்தனையோ பேர்கள் நியாய சாஸ்திரத்தில் எத்தனையோ தர்க்கமெல்லாம் பண்ணி இதெல்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க பிரமன் தான் உண்மை அதனிடத்தில் தோன்றக்கூடிய பிரகிருதிங்கிறது பொய்யுங்கிறத எத்தனையோ உத்வான்கள் எத்தனையோ காலாந்திரத்தில் எத்தனையோ தர்க்கம் பண்ணி அதெல்லாம் நிரூபிச்சிருக்கிறார்கள் விபர்த்தபட்சம் தான் உண்மைங்கிறது அதுதான் நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய கருத்து இதே ஆதிசங்கரும் நமக்கு அருளியிருக்கிறேன் அந்த மூலப்பிரகிருதுங்கிற சக்தி தோண்டிருக்கு இந்த சக்தியிலிருந்துதான் நம்ம அடுத்து இந்த ஜகஜீவ பரமே தோன்ற போது பிரமத்துல இருந்து சக்தி தோன்றியிருக்கு ஆனால் முதல் நம்ம பார்த்தோமே இந்த பறைங்கிற சக்தி அது வந்து என்னான்னு அது உண்மையான சக்தி உண்மையான சக்தி பறைங்கிற சக்தி இந்த இடத்துல மூலப்பிரகிருதுங்கிற சக்தி பொய்யானது அப்படி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மூல பிரகிரு விகித குணமாக முக்கோணத்தோடு கூறியிருக்கும் விகித குணமாகிய முக்கோணத்தோடு கூறியிருக்கும் முதல்ல வந்து அவிகிருத குணம் பிரிக்க முடியாததுன்னு பார்த்தோம் முதல் பிரமத்துக்கு இந்த இடத்துல விகித குணம்னா பிரிக்கக்கூடிய குணங்கள் இருக்கிறது அதில் மூல பிரகிரு மூன்று குணங்கள் இருக்கிறது அது பிரிக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு சொல்றாரு நூல பார்த்துட்டு வர்ற அந்த பிரகிருதியினுடைய சத்துவ குண ராஜோகுணம் தமோ குணம்னு மூன்று குணங்கள் இருக்கு அந்த பிரகிருதியின் சத்துவ குணத்தைத்தாயின்னு சொல்றது உங்களுக்கு பிரகிருதி இருக்கே அதனுடைய சத்துவ குணத்தை மாயை என்றும் சர்வைக்கிய உபாதி என்றும் ஈஸ்வர காரண சரீரம் என்றும் சொல்லப்படும் பிரகிருடைய சத்துவ குணத்தை பத்தி இப்ப பார்த்துட்டு வர்றோம் இது வந்து மாயின்னு சொல்லலாம் சர்வைக்கிய உபாதின்னு சொல்லலாம் ஈஸ்வரனுடைய காரண சரீரம்னு சொல்லலாம் இந்த சத்துவ குணத்தை மூலப்பிரகிருடைய சத்துவ குணத்தை அப்ப மாயினா என்ன அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகம் எது வாஸ்தவத்தில் இல்லையோ அது மாயை எனப்படும் இது ஒரு லக்கணம் மாயைக்கு லட்சிக்கணும் இது ஒன்று எது வாஸ்தவத்தில் இல்லையோ அது மாயை எனப்படும் அதுக்கடுத்து மாயக்கு இன்னொன்று சொல்லலாம் மாயை வந்து அதை அவாட்சிய வடிவு அனீர்வசனியம்னு சொல்லுவாங்க அனீர்வசனியம்னு சொல்லலாம் அசத்தாகவும் இருக்குது அசத்தாகவும் இருக்குது சதசத்தாகவும் இருக்குது பின்னமாகவும் இருக்கு அபின்னமாகவும் இருக்கு பின்னாபின்னமாகவும் இருக்குது சாவயமும் அவயவும் நிறவயவம் சாவைய நிறவயவம் என்று ஒம்பது வகையாக இருக்கிறது சத்துனா இருக்கிறது அசத்துனா இல்லாதது சத்து சத் அசத்துன்னா சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கிறது பின்னம்னா வேறாக தனக்கு வேறாக பிரமத்துக்கு வேறாக இருக்கிறது இல்லை ஒன்று அபிண்ணம்னா ஒன்றாக இருக்கிறது பின்னாபின்னமாக இருக்கிறது அப்புறம் சாவயவம் சாவயம்னா உறுப்புக்கள் உடையது அதுக்கு வந்து ஒரு இதில் ரூபம் உடையது சாவையா நிறவயமும் உறுப்புக்கள் இல்லாதது சாவையா நிறவயமம் இப்படின்னு ஒம்போது தன்மை உடையது பிரம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க பின் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாஸ்தவத்தில் இல்லாதது எதுவோ அது வந்து மாயை இப்படி ஒம்பது லட்சணங்களை உடையதும் மாயை இது அனில் வசனியம்னு சொல்லலாம் அனில் வசனியம்னா இப்படி வாக்கினால இப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கு இப்படி இருக்கு சத்தா ஓர்கசத்தாருக்கு இப்படி இல்லாம இருக்கிறதுனால இது அனீர் வசனியம்னு சொல்லப்படுகிறது அதனால இது மாயை இந்த மாயை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்புல நம்ம மேலும் பார்க்கலாம் அடியேணையால அருள்மே இனி சாற்றி படிமீது வந்த பரணி குடியாதிமைப்பளவில் இங்கனை வீடளித்த கண்ணா கடை போக கார் தந்தை தாயாவானும் சார்கதியங் காவானும் அந்தமிழா என்ப நமக்கு இவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றும் வளம்